ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணாயீத்தமத்தே நமையத்தோகிநாத்தம் காலம் வீத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரையிலும் கதியை பற்றி சொல்ல போகிறார் இந்த உயிர்கள் செல்லும் பாதையை பற்றின ஒரு விச்சாரம் இங்கே இருக்கிறது இந்த உடல்லிருந்து உயிர்கள் கிளம்பும் பொழுது அந்த உயிர்கள் எந்த உலகத்தை அடைகின்றன என்பது பற்றிய ஒரு விசாரம் ஒரு உபதேசம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது என்ன இது கிரமமுக்தி சாதனம் என்று நாம் ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கோம் இந்த எட்டாவது அத்தியாயம் கொஞ்சம் ஸ்மால் டைவர்ஷன் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ன்னு சொல்ல மாட்டோம் வேதங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேதவியாசர் இங்கே இந்த கருத்துக்களை உபதேசம் பண்ணியிருக்கிறார் முக்கியமாக இங்கேயே தன்னை நிறைவானவன் பூரணமானவன் என்பதை உணர்வது சாஸ்திரத்தினுடைய முக்கியமான உபதேசம் இருந்தாலும் தத்துவம் விளங்கலைன்னா அதுக்கு சில உபாயங்களையும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அது சம்பந்தமான கருத்துக்களைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஹே பரத ரிஷப பரத வம்சத்திலே தலை சிறந்த அர்ஜுனா எத்த காலே துவனாவிருத்தி தூங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம் தூனா சப்ஜெக்ட் மாறுறது எத்த காலே துவனாவிருத்தி தூ இருக்கு தூ மேலும் ஆனால் அப்படி ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம் எத்தரை காலே எந்த காலத்தில் இந்த இடத்துல காலம்ங்கிற வார்த்தையை பாதைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் இது பற்றி பிரம்மசூத்திரத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து பதில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காலத்தில் அப்படிங்கிற சொல் எந்த பாதையில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக எத்தனை காலேனா எஸ்மின் மார்க்கே கச்சதிச்சு யோகினா யோகிகள் ஆவத்திம் அனாவிருத்திம் ஆவருத்தின்னா எந்த வழியாக போனால் திரும்பி வருவார்கள் எந்த வழியாக போனால் திரும்பி வரமாட்டார்கள் அனாவிருத்திஹி ஆவருத்திஹி இந்த அனாவிரத்திங்கிற சொல் பிரம்மசூத்திரத்தில் கடைசியில் வருகிறது அனாவிருத்தி ஷப்தாத் அனாவிருத்தி ஷப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரம் கடைசியில் பூர்த்தி ஆகிறது இந்த இறைவனை உணர்ந்தவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை அது கிரமமுக்தி சாதனம் அப்புறம் மே தத்துவத்தை புரிஞ்சு கொண்டாலும் அப்படி தான் அர்த்தம் பண்ணுறோம் ஆக எந்த வழியாக போனால் இந்த உயிர் மறுபடியும் திரும்பி வராது எந்த வழியாக போனால் உயிர் திரும்பி வந்து உடம்பை எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போறேங்கிறார் பிரயாத்தாக யோகினாக யாந்தி பிரயாத்தாக யோகினாகனா பிரயாணம் செய்த யோகிகள் எந்த வழியாக சென்றால் திரும்பி வரும் நிலையை அடைகின்றார்களோ எந்த வழியாக சென்றால் திரும்பி வராத நிலையை அடைகின்றார்களோ தம் காலம் அந்த காலத்தை அந்த வழியை அந்த பாதையை பக்ஷ்யாமி உபதேசிக்கப் போகிறேன் இது பிரதிஜை அதாவது நான் இதை சொல்ல போறேன் அர்ஜுனா இப்போ நான் வந்து டாபிக் வேற சொல்ல போறேன் உடம்புல இருந்து தங்களை பிரித்து கொண்ட யோகிகள் எந்த வழியாக போனால் திரும்பி வராமல் இருப்பார்களோ எந்த வழியாக போனால் திரும்பி வருவார்களோ அந்த வழியை பற்றி இப்போ நான் பேச போறேன் அப்படின்னு பிரதிஜை பண்றார் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த வழிகளை பற்றி விளக்கி சொல்ல போறார் அதை நாம் நாளைக்கு படிப்போம் எத்திர காலேத்வனா விரத்தி